பாடம் நாற்பத்தி எட்டு அறியாமை காலத்தில் வாழ்ந்த இணை வைப்பாளர்களின் கபறு தோண்டப்பட்டு அவ்விடத்தில் பள்ளிவாசல் கட்டலாமா யூதர்கள் தங்கள் நபிமார்களின் கபர்களை வணங்கமிடங்களாக ஆக்கி கொண்டதால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் என்று நபி சல்லுல்ல அலிகின் வசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் எனவே கபர் அருகில் தோழுவது தகாது அனஸ்பின் மாளிகளாகும் அவர்கள் ஒரு கபர் அருகே தொழுதுகொண்டிருப்பதைக் கண்ட உமரது இல்லாமல் அடக்குத்தலம் அருகே தொழவேண்டாம் வேண்டாம் அடக்குத்தலம் அருகே தொழ வேண்டாம் என கூறினார்கள் ஆனால் திருப்பித் தோழுமாறு கூறவில்லை